सच्चिदानंद रूपाय <coughs> क्रिष्ट नमो वेदांत वेद्याय க்ஷ்டிணே बुद्धि வேதாந்தியிணே யனோ வே வந்தேய முனி சகசிரமூர் புருஷோத்தம சேற்றோ சகசிரிஷாத் அணீமணீஸ்ரீமா சமூர் விஷ்வா சாஹிரபாத் பிரண அனுக்கேதார்காதக்காரக பகவானுக்கு ஒரு நாம நியாய ஆஹா அக்ரணீஹி கிராமணீஹி ஸ்ரீமான் நியாய நியாயா இந்த இடத்துல ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கிறதுக்கு உபகாரமாக இருக்கிற எக்ஸாம்பிள் அப்படின்னு அர்த்தம் தர்க்கா அப்படின்னு சொன்னால் யுக்திஹின்னு அர்த்தம் பிரமாண அனுகிராக அதை பேதக் பேதக்காரக்ககான்னு சொன்னால் பகுத்தறிகிறது அர்த்தம் பேதக்காரக்ககான்னு சொன்னால் பேதக்காரக்கா புத்தி விவேக்தி விவேக்திதான் பகுத்தறியது அந்த பகுத்தறியறதுக்கு பிரமாணத்தை ஒரு பிரமாணம் ஒரு அறிவை கொடுக்குற போது அந்த அறிவை நாம் வந்து பகுத்தறிஞ்சு பார்க்குறோம் ஒருத்தர் ஒரு விஷயத்தை சொல்கிறார் அந்த விஷயத்தை நாம் கொஞ்சம் யோசிக்கிறோம் அது சொல்கிறது சரியாக தப்பா அப்படின்னு நம்ம யோசிக்கிறோம் இல்லையா நம்ம விவேகசக்தி த டிஸ்கிரிமினேட்டிவ் பவர் அந்த டிஸ்கிரிமினேட்டிவ் பவருக்கு ஹெல்ப் பண்ணுறது எதுவோ அதுக்கு பேர் தர்க்கா அதுக்கு பேர் நியாயான்னு பேர் ஆஹ் நியாயசப்தத்துக்கு அர்த்தம் யுக்தி அதாவது ஒரு பிரமாணத்தினால் வர்ற அறிவை சரியாக புரிஞ்சுக்கிறதுக்கான யுக்திக்கு பேர் நியாயான்னு பேர் பேத தர்க்கஹா தர்க்கத்துக்கு விசேஷம் அது பேதக்காரகா தர்க்கா பிரமாண அனுக்கிராக தர்க்ககா எல்லாமே அதுக்கு தான் பிரமாணத்தை பிரமாணம் வந்து பிரமாணமாக வேலை பண்ணுறத்துக்கு ப்ளஸ் பண்ணுறது பிரமாணம்னா என்ன அறிவை தரும் கருவி அறிவை தரும் கருவி அந்த அறிவை கொடுக்கறத்துக்கு இது உபகாரமாக இருக்குது இப்போ வந்து தத்துவமசி அப்படின்னு உபனிஷத் வாக்கியம் நமக்கு அறிவை கொடுக்குறது அந்த தத்துவமஸியை எப்படி புரிஞ்சிக்கணுங்கிறதுக்கு நம்ம நிறைய திருஷ்டாந்தம் கயிறு பாம்பு உதாரணம் ஸ்வஜாகிரத ஸ்வப்ன சுசுப்தி இதெல்லாம் நம்ம அனுபவத்தை வச்சுன்னு நிறைய விதங்கள்லாம் நம்ம க மண்ணு உதாரணம் காணல் நீர் உதாரணம் சிப்பி உதாரணம் இந்த மாதிரி உதாரணங்களெல்லாம் சொல்லி அந்த உண்மையை நன்றாக புரிய வைக்கிறோம் ஆக பகுத்தறிவுக்கு துணை போவது பகுத்தறிவுக்கு துணையாக இருப்பவர் பகுத்தறிவை நன்கு பயன்படுத்துவதற்கு துணையாக இருப்பவர் அப்படி ஒரு அர்த்தம் அறிவை தரும் கருவியினால் பெறப்படும் அறிவை நன்கு புரிந்து கொள்வதற்கு உதவியாக இருப்பவர் ஆகவே அவருக்கு நியாய நமகா ஆக பகவானே நியாயஸ்வரூபமாக இருக்கிறார் என்பதனால் நியாயா அடுத்தது நியாயோ நேதா சமீரண ஜகத்து யந்திர நிர்வாக நேதா நேதாங்கிற சப்தத்துக்கு நடத்துகிற வழி நடத்துறவர்னு அர்த்தம் நேதாஜி இப்படிங்கிறோம் இல்லையா ஜிங்கிறது நம்ம சேர்த்துன்னு இருக்கோம் வழி நடத்துகிற தலைவனுக்கு பேர் நேதான்னு பேர் நயத்தி இேதா நயத்தி இத்தி அற வழியில் நம்மை நடத்துபனுக்கு நேதான்னு பேர் தர்மமான வழியில் நம்மளை கூட்டிண்டு போகிறவன் அப்படி ஒரு அர்த்தம் ஆனால் இங்கே என்ன சொல்கிறார் இந்த உலகங்கிற யந்திரம் இந்த ஜகத்துங்கிற ஒரு யந்திரம்னு சொல்கிறார் இந்த ஜகத்துங்கிற யந்திரத்தை நிர்வாகம் பண்ணுறார் அறிவுள்ள அறிவில்லாத இந்த பிரபஞ்சத்தை நடத்துகிறவர்னு அர்த்தம் நேதா அடுத்து அடுத்தது சமீரணூப்பேண பூதானிச்சேஷ்டய் இது சமீரண இந்த இடத்துல என்னென்னா சமீரணாங்கிற பதத்துக்கு பிராணனாக இருக்கார்னு அர்த்தம் மூச்சுக்காற்று வடிவமாக இருந்து உடலில் எல்லா உடம்புக்குள்ளேயும் மூச்சுக்காற்று ரூபமாக இருந்து இந்த சரீரத்தை இயங்கும்படி பண்ணுறார் அந்த கரணங்கள் இந்திரியங்கள் இந்த சரீரமெல்லாம் இயங்கிறதுக்கு காரணம் இந்த உடம்பில் இருக்கக்கூடிய சமையக்கு ஈரையதி இது சமீரண நேதா ஸ்வசன ரூபேண பூத்தானே சேஷ்டயதி இது சமீரண அவ்வளோதான் இவரும் அதுதான் போட்டிருக்கார் அஞ்னோஜரீஷோயாத்மன சுகதுஷ்வரோத் ஸ்வரம் வாபிரமேவா வனப்பேதாங்கிரசத்துக்கு சொல்கிறார் अद्धा भगवान इं प्रपंच कर्मतुमार अभी अर्थ प्राणवायुपेण सर्वेश चेष्टीतृत्वादी चेष्टा करोसन स्वरूपी विष्णुपुराणा समीरणनामा व्याच्ठे श्वसन रूपे वायु रूपे சமீரணாங்கிறது சமியக்கு ஈரயதி சேஷ்டயதி பிராணரூப்பேண அப்படின்னு அர்த்தம் பண்ணிக்கணும் அவர் போடலை நம்ம தான் அதை கண்டுபிடிச்சு புரிஞ்சுக்கணும் ஆக சமீரணங்கிற சப்தத்துக்கு ஸ்வசனரூப்பேண பூத்தானி சேஷ்டதி இது சமீரண அடுத்தது சகசிரமூர் சகசிராணி மூர்தானா அசயஇீ சஹசிரமூர்தா சஹசிராணி மூர்தானா மூர்தா மூர்த்தானோ மூர்தானகங்கிறது நபும்சகலிங்கம் அதில் சஹசிராணி சஹசிராணின்னா ஆயிரம் மூர்தானா தலைகள் இந்த பக்கத்துக்கு பேர் மூர்தான்னு பேர் அது இருக்கு அதுக்கு இவருக்கு இருக்குங்கிறதுனால சஹசிரசீருஷா புருஷ அதே தான் இந்த பாஷையில் சொல்கிற சஹசிரமூர்த்தா எண்ணற்ற தலைகள் இந்த இடத்துல சஹசிரம்னா ஆயிரம்னு அர்த்தம் கிடையாது அசங்கியார்த்தே சஹசிரசப்தா கவுண்ட்லஸ்னு அர்த்தம் எல்லாருடைய தலைகளும் அவருடைய தலை தான் விஸ்வரூபத்துக்காக விஸ்வாத்மா விஸ்வஸ்ய ஆத்மா விஸ்வாத்மா பிரபஞ்சத்துக்கு பிரத்யக்ரூபமாக இருக்கிறார் விஸ்வஸ்ய ஆத்மா விஸ்வ இந்த பிரபஞ்சத்துக்கு உள்ளிருந்து எல்லாவற்றையும் இயக்கிறாருங்கிற அர்த்தம் பிரத்யக்ரூபகான்னு சொன்னால் ஆத்மாவாக இருக்கிறார் பிரத்யக் ரூபம் நமக்குள்ளே இருக்கிற இருக்கே உள்ளே இருக்கிற அகம் தத்துவம் அனைத்தினுள்ளும் இருக்கிறோம் ஐடென்டிஃபை பண்ணிக்கிறதே ஏதோ ஒரு ஒரு தத்துவம் உள்ளே இருந்துன்னு இந்த பாடி மைண்டு காம்ப்ளெக்ஸோடு ஐடென்டிஃபை பண்ணிக்கிறது அதில் இந்த பிரபஞ்சத்தோடு ஐடென்டிஃபை பண்ணிக்கிறது அதனால தான் இவர் விராட் ரூபங்கிறார் ஆஹா விராட் ரூபமாக இருக்குது சஹசிரமூர்த்தாங்கிற பதத்துக்கு விராட்ரூபங்கிறார் விராட் ரூபமாக இருக்கார் விஸ்வாத்மா சஹசிராணி அக்ஷீணி எஸ் சஹசிராட்சா எண்ணற்ற கண்களை உடையவர் யாரோ அவருக்கு சஹசிராக்ஷஹா அப்படின்னு பேர் இவர் இன்னொரு அர்த்தம் சொல்கிறார் இந்த பிரபஞ்சத்துக்கு ஆகாஷம் முதலான பிரபஞ்சங்கள் எதில் கற்பிக்கப்பட்டிருக்கிறதோ அந்த ஆத்மா விஸ்வ ஒரு அர்த்தம் சொல்கிறார் இவர் அவ்வளோதான் சஹசிராணி அக்ஷீணி எண்ணற்ற கண்களை உடையவர் எவர் எவர் எவருக்கு எண்ணற்ற கண்கள் இருக்கின்றனவோ அவர் சகசிராட்சா பிரசிரபாத் அதுக்கர்த்து சொல்ல சகசிரி பதீ சகாத் சகசிரஷா புருஷா சகசிரபாத் இது ஸ் சகசிராணி பாதாக எண்ணற்ற கால்கள் இவருக்கு இருக்கிறது அஸ்ய பாதாக சகஸிராணி இவருடைய பாதங்கள் எண்ணற்றவைகள் அதனால் புருஷ சூக்தத்தை கோட் பண்ணுறார் தைத்ரி ஆரண்யம் மூணு பன்னெண்டு வருது சஹசிரசேருஷா புருஷ சஹசிராக்ஷ சஹசிரபாத் ருக்வேதத்துலையும் இருக்குது அங்க வந்து ரெண்டு சேர்ந்திருக்கும் சஹசிரசீருஷா புருஷ சஹசிரா ஹாஷ சஹசிரபாத் அது ரிக்வேதம் அதனால் பிரித்து இவர் வியாக்கியானக்காரர் யாரோ தைத்திரி ஆரண்யக்கம் மூணு புருஷ சுத்தம் வருகிறது அதை கோட் பண்ணிருக்கார் அவ்வளோதான் ஆவர்த்தனோ அம்ோோோர ஆனோத்த அத்தகோ வ அனலோரணி தர ஆவன்கத்தம் அப்பாரச்சம் ஆவரம் அப்பலம் அதி இது ஆவர்த்தனாக அதாவது இந்த சம்சார சக்கரத்தை புனரப்பி ஜனனம் புனரப்பி மரணம் சொல்கிறோம் இல்லையா அதே தான் அதை வந்து திரும்ப திரும்ப ஆவர்த்தனம் ஆவர்த்தனம்னா திரும்ப திரும்ப சுத்திக்கின்றே இருக்கிறது புனகா புனகா ஜனன மரண சிருஷ்டி பிரளயாதி ரூபம் வியாக்கியானத்தில் சொல்கிறார் சிருஷ்டி பிரளயாதி ரூபம் சம்சாரச்சக்கரம் ஆவர்த்தீ தி பகுலமணியது வந்து இதெல்லாம் வியா இது கிராமர் ஆஹா ஆவர்த்தன ஆவர்த்தனால் ஜனங்களை சம்சாரத்தில் உழலும்படி செய்கிறார் அவரவர்களுடைய கர்மானுசாரம்னு போட்டுக்கணும் ஆத்மா இம்சாரச்சக்கரம் ஆவர்த்திக்கும்லம் அஸ் இ அஸ்யசீலம்னால் இவருக்கு அதுதான் இவருடைய பணி ஈஸ்வரனுக்கு கர்மபல தாத்தா ஆகையினால ஜன இந்த ஜீவர்களெல்லாம் பண்ணக்கூடிய கர்மானுசாரம் அவர்களை மறுபடியும் மறுபடியும் சரீரத்தை கொடுத்து கொடுத்து எல்லாம் கீதையிலே பகவான் சொல்கிறார்களே அக்ஷிபாம் யஜஸ்ரம் அசுபான் ஆசுரீஸ்வேபோனிஷு சரியாக நடந்துக்கலைன்னா நான் துக்கம் கொடுப்பேங்கிற ஒழுங்காக நடந்துக்கணும் வாழ்க்கையில் அது அடுத்தது என்னதுன்னா நிவத்தாத்மாவுக்கு அர்த்தம் சம்சாரபந்தாத் நிவத்த ஆத்மா ஸ்வரூபம் அசிய இவருத்தாத்மா அவர் சம்சாரத்திலிருந்து விடுபட்டவர் மற்றவனை சம்சாரத்தில் ஜீவர்களெல்லாம் சம்சாரத்தில் உழலும்படி பண்ணுகிறார் கர்மானுசாரம் ஆனால் அவர் சம்சாரத்திலிருந்து விடுபட்டவர் நித்தியமுக்தன் சம்சார நிவர்த்த ஆத்மா நீங்கள் இதெல்லாம் பார்க்குற போது ஞாபகம் வச்சுக்கணும் இதில் ஒரு மரத்தில் ரெண்டு பறவைகள் அந்த பறவை ஒரு பறவை விஷாமல் இருக்குது இன்னொரு பறவை சுகதுக்கத்தை அனுபவிக்கிறது நமக்குள்ளேயே ரெண்டு பர்சனாலிட்டி இருக்குது ஒன்று சம்சாரி இன்னொன்று அசம்சாரி பிரம்மா ஆக முக்த ஆத்மாவும் பத்த ஆத்மாவும் சேர்ந்து இருக்குது அத்வைத சித்தாந்தப்படி பத்த ஆத்மத்தை ஐடென்டிஃபிகேஷனை விட்டுவிடணும் முக்த ஆத்மாவாக நம்ம சொல்கிறோம் ஆக நிவத்த ஆத்மா இவருடைய ஸ்வரூபம் என்னென்னா நிவத்த ஆத்மா சம்சாராத் நிவத்த ஆத்மானு படிச்சனும் சம்சார பந்தாத்து நிவிர்த்த ஆத்மா சம்சார பந்தத்திலேருந்து ஆஹா சம்சா ரெண்டு அர்த்தம் கூட சொல்லலாம் விவகாரம் நடந்துன்றிருக்கு ஆனால் அதில் பந்தப்பட்டுக்கலை அப்படிப்பட்ட ஆத்மா கிருஷ்ணர் அப்படி தானே நமாம் கர்மாணி லிம்பந்தி நமே கர்மஃபலே ஸ்பிருகா இ மாம் யோபி ஜானாத்தி கர்மபிர் நசபத்தியதே கீதையில் சொல்கிறார் நாலாவது அத்தியாயத்தில் கர்மங்கள் என்னை பந்தப்படுத்தாது கர்மாணி ந லிம்பந்தி ஏன்னால் கர்மஃலனில் எனக்கு ஆசை இல்லை அப்படின்னு யார் தெரிஞ்சுக்கிறானோ அவனுக்கும் கர்மபலம் கர்மபந்தம் இல்லை அப்படி சொல்லியிருக்கார் அதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கணும் அடுத்தது சம்ருதா ஆச்சாதிக்கையா அவித்தியா சம்ருதத்வாத் சம்ருதா சம்ருதாங்கிறதுக்கு அர்த்தம் அவித்யா சம்ப்ருதத்துவாத் சம்ருதா அவித்யா சம்பருதா யஹா சஹா சம்பிருத்தா அறியாமையினால் மறைக்கப்பட்டவராக இருக்கிறார் நமக்கு அஜானம் அஜ்யானத்தினால் என்னென்ன நம்மளை இதையே நினச்சிருந்த உலகத்தையே உண்மையை நம்பிட்டு வாழ்ந்துட்டுருக்கும் ஆக நம்மிடத்திலேயே உண்மையிலேயே அந்த இறைவன் நம்மை விட்டு பிரியாமல் நம் சொரூபமாகவே இருக்கிறார் ஆகவே அறியாமையினால் மறைக்கப்பட்டவராக இருக்கிறார் சாரபந்த உபாதே பிரதிபிம்ப பட்சபாதித்வேன பிம்பபூத பரமேஸ்வரசம்சாரபந்த அயோகாநிவத்தாத்மா இத்தர்த்த இதில் தான் அதை சொல்கிறார் உபாதீனால் பந்தப்பட்டவர் போல இருக்கிறார் உபாதின உபாதி இல்லைன்னா மோட்சத்தில் இருக்கிறவராக இருக்கிறார் அதுவா வித்தியா சம்சாரபந்தா நிவத்தாத்மா முக்தாத்மா தூபா இத்தர்த்த அதுதான் அடுத்தது நம்ம பார்த்தோமே ஆவர்த்தனா நிவர்த்தாத்மா சம்வத்தா சம்பிரமர்த்தனஹா இது இப்படியும் இன்டர்பிரட் பண்ணலாம் ஆனால் அது கொஞ்சம் நன்னாக இருக்காது துவைத்தத்துக்கு சரி வராது அதாவது சம்சாரத்தில் இருக்கிறவரும் அவரே சம்சாரத்திலேருந்து விடுபட்டவரும் அவரே அறியாமையினால் இருக்கிறவரும் அவரே அப்படி சொல்லலாம் அப்படி சொல்லலை இங்கே அப்படி எடுத்துக்கல நாம் கர்மபல தா அர்த்தம் கர்மபல தாத்தா சம்சாரத்தில் எல்லோரையும் பலனை கொடுத்து இது பண்ணுறார் ஆனால் அவர் சம்சாரத்திலேருந்து விடுபட்டவராக இருக்கார் அவர் வந்து அஜ்ஞானிகளால் அறியப்படாதவராக இருக்கிறார் உண்மையில் அறிய அரிய அறியப்படாதவராக இருக்கிறார் சம்பிரமர்தனஹா அடுத்தது சம்பிரமர்தனஹா சம்யக்கு பிரமர்தயதி ருத்ரகாலா ருதிரகாலாதி ஆதி ஆஹ் விபூதிபி இம்பிரமர்தன சமயக்கு பிரமர்தயதி நன்றாக அழிக்கிறார்னு அர்த்தம் இந்த உடம்பெல்லாம் கொடுக்குறார் ப்ராப்பர்ட்டியெல்லாம் கொடுக்குறார் உறவுகளை எல்லாம் கொடுக்குறார் எல்லாத்தையும் அழிக்கவும் செய்கிறார் இல்லையா உடம்பை கொடுத்து உறவுகளை கொடுத்து சொத்து பத்து என்னவோ தெரியல சொத்து பத்து என்னத்தை எல்லாமோ கொடுக்குறார் அப்புறம் கொடுத்து விட்டு என்ன பண்ணுறார் அதில் நிறைய டிஸ்டபன்ஸையும் கொடுக்குறார் அவர் கொடுக்குறாருன்னு சொல்லணும் நாம் இப்போ பண்ண தப்புக்கு தண்டனை கொடுக்குறாரு சொல்லக்கூடாது நம்ம பண்ண தப்பு பண்ணால் தண்டனை கொடுக்குறார் ஆகா அதையும் பண்ணுறார் சொல்கிறேன் ஒரு இதுக்காக சொல்கிறேன் அப்புறம் என்ன பண்ணுறாருன்னா உறவாவது உடம்பாவது சொத்தாவது எல்லாத்தையும் சடனாக எடுத்துன்னு போயிடுவார் அது எப்போ போகும்னு தெரியாது மா குரு தனஜன கர்வம் ஹரத்தி நிமேஷா கால சர்வம் ஒரு க்ஷணம் போகும் எல்லாத்தையும் எடுத்துன்னு போயிடுவார் ஆக என்னால் சம்மையக்கு பிரமர்தயதி தொடச்சி எடுத்துட்டு சம்மக்குன்னா நன்றாக பிரமர்தயத்தின்னா அழிக்கிறார்னு அர்த்தம் கதரை கதற அழிக்கிறதுன்னு ஒன்று இருக்குது ஒரே அடியாக அழிக்கிறதுன்னு ஒன்று இருக்குது இல்லையா ஒன்று ஒன்றா போயிட்டே இருந்துன்னு வச்சுங்களேன் என்ன பண்ணுறது ஒரு குழந்த குழிக்குள்ளே விழுந்து கொடுத்தோம் எத்தனை படுத்தி விட்டாங்க எல்லோருமே சேர்ந்து இல்லையா எல்லாம் ஊர் முழுக்க நடந்துதான் இருக்குது எங்கே பார்த்தாலும் சர்வத்ரேஷா விஹித்தா ரீத்தி இந்த சோசியல் மீடியா இருந்ததோ எல்லார் மண்டையும் புண்ணாச்சோ வெயிட் போர்ஸ் சமையக்கு பிரமர்தயத்தி ருத்ர காலாத்யாபிகி விபூதி பிகி அதெல்லாம் பகவானோட குளோரி ஆக்கி அழித்து துடைக்கும் தொழில் அத்தனை வைத்தும் எள்ளத்தனையேனும் தாக்கர நிற்கும் சமர்த்தன் அவர் கிரியேட் பண்ணுவார் சஸ்ட அதை நாளைக்கு சஸ்டைன் பண்ணுவார் அப்புறம் எல்லாத்தையும் டிஸ்ட்ராய் பண்ணுவார் குழந்தைகள்லாம் மணல் விளையாடு விளையாடுற மாதிரி தான் மணல் விளையாட்டு மணலில் வந்து அந்த காலத்தில் மணல்லாம் கொட்டி வச்சிருப்பாங்க வீட்டு வாசலில் இப்போ அதெல்லாம் சொல்ல முடியாது என்னென்ன மணலில் வந்து கோயில் கட்டி நாலு பக்கம் வாசல்லாம் வச்சு உள்ளுக்குள்ளே ஒரு சுவாமியை வச்சு பூஜையெல்லாம் பண்ணி சாயங்காலமான வர வரவங்களுக்கெல்லாம் பிரசாதம் கொடுக்கறது வாங்கணும் எல்லாம் மணல் தான் நைவேத்திய பிரசாதமெல்லாம் அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சா நான் வீட்டுக்கு போகணும் சாப்பிடணும் படிக்கணும் அதனால் எல்லாத்தையும் கலைச்சுட்டு போயிட வேண்டியதான் ஆக சரி ஆ பிஹி விபூதி பிகி இது மாதிரி மகிமைகள் சம்பிரமர்தனகா ஆக இந்த சிருஷ்டியை பகவான் சிருஷ்டியை என்ஜாய் பண்ணுறையோ அப்போ லயத்தையும் என்ஜாய் பண்ண கற்றுக்கணும் ஒரு போர்ஷனை மாத்திரம் பண்ணுவேன்னா ஒரு விதமான படைப்பை மாத்திரம் நான் ரசிப்பேன் அப்படின்னா முடியுமா என்ன க்ரியேஷன் எப்படி இந்த உடம்பு வந்து நன்னா இருக்குது வ மு அதுக்கப்புறம் வயசாகிறது அப்புறம் சரீரம் போகிறது அதில் என்ன இது சந்தோஷமாக ஏற்றுக்கணும் சம்பிரமர்தனஹா அஹ சம்பிரமர்தனா எனமஹா அடுத்தது அஹ்சம்வர்த்தகா சரி சமக்கு அண்ணாம் பிரவர்த்தனாத் சூரிய அஹர்த்தக நாளை நடத்துபவன் நாளை நடத்துபவன்கிறது தான் அஹ்சம்வர்த்தக அஹஹா அப்படின்னா என்னர்த்தம் பகல் சம்பர்த்தக அதை நன்றாக நடத்தி செல்பவன் யாருன சூரிய சமயக்கு அண்ணாம் பிரவர்த்தனாத் சமயக்குன்னா நன்றாக அண்ணாம் அண்ணாம்னா என்ன பகலை பிரவர்த்தனாத் நன்றாக பிரகர்ஷேண வர்த வர்த்தனாத் நன்றாக அதை செல்லும்படி செய்கிறவர் பீஷாஸ்மாத் வாத்த்பவத்தை பீஷோதேதி சூரிய சூரியன் பகவானுடைய ஆணைக்கு கட்டுப்பட்டுத்தால் இப்படி ஒரு ஆட்டிடியூடு பார்க்கணும் அடுத்தது வன் வஹன வஹனா ஹவியம் வஹனப்பே ஹவியம் வன பிரஜனன் இது வர்த்தம் வகனாத்து வன்னிகி வன்னிகிங்கிறதுக்கு நெருப்புன்னு அர்த்தம் ஆனால் இங்கே என்ன அர்த்தம்னு சொல்கிறாரு வகநாத்து நம்ம ஹோத அதாவது வகனாத் வன்னிகின்னா தேவேபியா ஹவ்யம் வஹனஹா பிரஜானன் தே ஹவ்யம் வஹ அப்படின்னு அக்னியை பார்த்து நம்ம சொல்கிறோம் வன்னிகின்னு சொன்னால் நெருப்புன்னு அர்த்தம் நெருப்புக்கு ஏன் வன்னிகின்னு பேர் வந்ததுன்னா நாம் கொடுக்குற ஹவிஸ்ஸை தேவர்களுக்கு கொண்டு போய் கொடுக்கறதுனால வஹதி வஹனாத்து வன் தேவேபியோ ஹவ்யம் வஹன பிரஜானன் அப்படின்னு ரெண்டாவது அஷ்டகம் அஞ்சாவது அணுவாக்கம் எட்டாவது பஞ்சாதி பஞ்சாசத் தான் அதில் போடுறார் ரெண்டு அஞ்சு எட்டு இல்லை இல்லை ரெண்டாவது ப ரெண்டாம் அஷ்டகம் அஞ்சாம் பிரஷ்னம் எட்டாவது அணுவாக்கு அணுவாக்கத்தில் ஏதோ பஞ்சாய் கணக்கு ரொம்ப நாளாச்சு இதிஸ்ருதே தேவேப்யோ ஹவ்யம் மகனன் எப்போ பிடிச்சது ஞாபகத்துக்குறது பாருங்க அதுதான் வேதத்தோட மகிமை ஆக ஏ பிரஜானன் நாங்கள் யாருக்கு சொல்லியிருக்கோமோ அதை வந்து இந்திராய சுவாகனா இந்திரன்கிட்ட கொண்டு கொடுக்கணும் சோமாய சுவாகனா சோமன்ட்ட கொண்டு கொடுக்கணும் அஹ அக்னின் தூதம் பிரணீமஹே வஹனாத் வன்னிஹி இதெல்லாம் விஷ்ணு சாஸ்திரம் படித்தா தான் கிடைக்கிறது வன்னி சப்தத்துக்கு என்ன அர்த்தம்னா என்ன அக்னிக்கு எப்படி வன்னிஹின்னு பேர் வந்ததுன்னா வஹனாத் வன்னிஹி தேவேபியோ ஹவ்யம் வஹன பிரஜானன் வஹ தேவே ஹவ்யம் வஹ நகா பிரஜானன் எங்களுடைய எண்ணத்தை அறிந்து கொண்டு நன்றாக அறிந்து கொண்டு தேவர்களுக்கு நாங்கள் கொடுக்கும் ஹவிசை நன்றாக கொண்டு போய் சேர்ப்பாயாக அப்படின்னு இந்த மந்திரத்துக்கு அர்த்தம் அதனால் வகநாற்று வந் நிஹி இது ஸ்ருதே அப்புறம் அனிலஹா அநாதித்வாத் அனிலா அனிலஹா அனிலஹான்னு சொன்னால் அநாதித்வாத் அனில அனில அனில அதுதான் இதில் தப்பாக இந்த இதில் விறத்தியில் இல்லை அனில அனில அநாதவு அநாத இவ அனில அனில அனில படிச்சிருவோம் அனில அனில அநாதி அன அநாதானாத்வா அனநாத்வா அனில ஹவிர்வகநாத் வன்னிஹின்னு இருக்குது இந்த பாஷ்யத்தில் எதில் நம்ம முதல்ல இதை காலாதியாபி விபூதிபி இது சம்பிரமர்தன அதாவது இந்த விவருத்திக்கு தாரக பிரம்மானந்தாவோடய கமெண்ட்ரிக்கும் இதுக்கும் வித்தியாசம் வருது சில தேவேபியோ ஹவ்யம்பிரஜானன் அப்படிங்கிற வாக்கியமெல்லாம் இவர் கோட் பண்ணலை இதில் போடலை அதனால் வித்தியாசம் இருக்குங்கிறத நம்ம கவனிக்கணும் இதையும் அதையும் மாற்றி மாற்றி பார்க்குறேன் நான் அஹ அநிலையஹா அனிலா அநாதித்வாத் அனிலஹா அநாதானாத்வா அனநாத்வா அனில இத்தனை அர்த்தம் இருக்குது படிச்சுட்டோமா எல்லாத்தையும் ம் அநய யோ அலே வராணி ஓகே அனைய அனிவ்வது அன அன அநிலகா அநிலைய அனிலகா அனிலையான்னு அர்த்தம் அவர் எதையும் சார்ந்திராதவர்னு அர்த்தம் அனாஸ்ரயான்னு அர்த்தம் நிராஸ்ரயா அனாஸ்ரயா தன் தன் அவருக்கு எதுவும் இருப்பிடம் கிடையாது காரணத்துலேருந்து காரியம் வந்தது காரணம் எதுலேருந்து வந்ததுன்னு கேட்டால் மூல காரணத்திலிருந்து இந்த காரியமான பிரபஞ்சம் வந்ததுன்னா மூல காரணத்துக்கு மூல காரணம் எதுன்னு கேட்டால் எங்கே முடியும் அது அனவஸ்தா தோஷந்தான் வரும் எண்ட்லெஸ் தோஷம் வரும் ஆகையினால அனிலையஹா ஆஹா அனிலஹாங்கிற பதத்துக்கு அர்த்தம் சாதாரணமாக அனிலஹான்னா காற்றுன்னு அர்த்தம் ஆனால் இந்த இடத்துல இத்தனை அர்த்தம் சொல்கிறார் அநாதித்வாத் அனிலஹா இது ரெண்டும் ஒன்று அநிலையா அநிலகாங்கிறதுக்கும் அநாதித்வாத் அநிலகாங்கிறதுக்கும் ஒன்றுதான் அனில் நிலையகான்னு சொன்னால் இருப்பிடம்னு அர்த்தம் அநிலையகான்னு சொன்னால் தனக்கு இருப்பிடம் இல்லை சொல்கிறோமே ரயில் நிலையம் போலீஸ் நிலையம் பேருந்து நிலையம் நிதராம் லீயத்தே அஸ்மின் நிதி நிலையா நன்றாக ஒடுங்கிறது எதுலையோ அதுக்கு பேர் நிலையம்னு பேர் சாதாரணமாக அர்த்தம் நிதராம் லீயத்தே அஸ்மின் சர்வ பிரபஞ்சம் எல்லா பிரபஞ்சங்களும் எதில் ஒடுங்குகிறதோ நன்றாக ஒடுங்குகிறதோ அதுக்கு பேர் நிலையஹான்னு பேர் இப்போ குடத்துக்கு வந்து மண்ணு நிலையம் அது மாதிரி இந்த பிரபஞ்சத்துக்கு நிலையம் எதுன்னு கேட்டால் பிரம்மன் தூய உணர்வு சுத்த சைதன்யம் அது எது நிலையத்தை உடையதாக இருக்குதுன்னா அதுக்கு நிலையம் கிடையாது ந நிலையா அநிலைய அனிலஹாங்கிறதுக்கு அர்த்தம் அப்படி கொண்டு வரார் ஆக நிலையமற்றவர் அப்படின்னா என்ன அர்த்தம் எல்லாவற்றையும் எல்லாவற்றுக்கும் தான் ஆசிரயமாக இருந்தாலும் தனக்கு எந்த ஆசிரியமும் இல்லாதவர் எல்லாம் தன்னை சார்ந்திருந்தாலும் தான் எதையும் சார்ந்திராதவர் சார்ந்திருக்க முடியாது அதுதான் வஸ்து அல்டிமேட் காரணம் அநாதித்வாத் அதனால அது ஏன் ஏன் அப்படின்னு கேட்டால் அவருக்கு காரணம் இல்லாததால் அது அனாதித்வாத் ந ஆதி அதுதான் அநாதி தனக்கு காரணம் இல்லாதவர் எதையும் சார்ந்திராதவர் தனக்கு காரணம் அற்றவர் எதையும் ஆதானம்னு சொன்னால் எல்லாத்தையும் எடுத்துக்கிறது ஆதானம்னா அத்தனையும் தானே எடுத்துக்கிறது எதையும் எடுத்துக்கொள்ளாதவர் எதையும் எடுத்துக்கொள்ளாதவர் அது மாத்திரமல்ல அது மாத்திரம் அனநாத்வா எல்லாவற்றையும் விழுங்கி விடுபவர் காரணத்திலேயே காரியமெல்லாம் அடங்கி போகிறது கயிற்றில் பாம்பை போல அப்படி புரிஞ்சுக்கணும் இல்லாட்டி குடம் மண்ணில் ஒடுங்குவதை போல் இதெல்லாம் எதோட கனெக்ட் பண்ணி பார்க்கணும்னு சொன்னால் சொன்னால் பகவத்கீதையில் ஒன்பதாவது அத்தியாயந்தான் ரெண்டாவது அத்தியாயம் மூணு ஏழாவது அத்தியாயம் ஒன்பதாவது அத்தியாயத்தில் எங்கெல்லாம் ஈஸ்வர லக்ஷணம் சொல்லியிருக்கோ மத்ஸ்தானி சர்வபூத்தானி நச்சாஹம் தேஷ்வஸ்தா எல்லாம் எல்லாம் நத்வஹம் தேஷு தே மையி நான் அவைகளில் இல்லை அவைகள் என்னை சார்ந்து இருக்கின்றன அந்த ஸ்லோகங்கள்லாம் எடுத்துக்கணும் மையா தத்தமிதம் சர்வம் ஜகதவியமூர்த்தினா ஏழாவது அத்தியாயத்தில் ஒரு அழகான ஸ்லோகம் இருக்குது நத்வஹம் தேஷு தேமயின்னு வரும் திரிபிர் குணமயைர் பாவை ஏபிஸ் சர்வமிதம் ஜகத் மோஹிதம் அதுக்கு முதல் ஸ்லோகம் அது ஏச்சைவ சாத்விக்கா ராஜசாஸ் தாமசாச்சே மத்தயேவேதி தான் வித்தி நகம் தேஷு தே மயி அதெல்லாம் ஞாபகப்படுத்தினா ஒன்பதா மைய தத்தமிதம் சர்வம் ஜெதவியமூன மத்தியூத்த நாஹந்தேஷ்வத் பூத்தி பசியமே யோகமீஸ்வரம் அது எத அன அன அனிவத் அனதா அனந் வாலயம் ஒன்று ரெண்டு மூணு நாலு மீனிங் சொல்லி இதில் விவருத்திக்காரர் தாரக பிரம்மானந்தாவோடய கமெண்ட்ரியில் தாரக பிரம்மானந்தாவோடய கமெண்ட்ரியில் அநாதாத்தா அநிலையோவா அப்படின்னு இருக்கு இப்படி அனிலையோவான் இருக்கு கொஞ்சம் பாடபேதம் இருக்கு வாயுர்வா அநிலகா காற்று இதை போடலை இவர் எழுதுறார் வாயுர்வா அநிலகா அனிலஹா இவா அனிலஹா இப்படி இதில் எத்தனையோ கமெண்ட் இருக்குதுன்னு தெரிகிறது சிலலாம் ஏன்னால் இதெல்லாம் ஓலைச்சுவடியிலேருந்து எடுத்து எழுதினதுனால ஒன்று ரெண்டு விட்டு போயிருக்கோம் சில இதெல்லாம் மாறி இருக்கலாம் அதனால் இங்கே வித்தியாசம் தெரிகிறது அடுத்து நாம் என்ன ஆவர்த்தனா நிவர்த்தாத்மா சம்பிருத்தா சம்பிரமர்த்தனா அகசம்பர்த்தகா வன்னி அனிலகா ிரக்கு அர்த்தஞ்சு வராணி தரீதரேஷிண வராணி தரீதர தரணினா பூமி தரஹன்னா தரிக்கிறவர் பூமியே தாங்கிறவர் ஆதிசேஷன் ரூபமாகவும் திக் கஜ ரூபமாகவும் இந்த பூமியை வந்து எட்டு யானை தாங்கிறது அப்படின்னு ஒரு புராணம் இது இருக்குது அப்புறம் ஆதிசேஷன் தாங்குகிறார் அப்படின்னு இருக்குது வராக ரூபமாக இருந்து தாங்குகிறார் இல்லை கிராவிடேஷன் தான் தாங்கிறது இப்போ வேறு ஏதோ ஒரு புஸ்தகம் ஒருத்தர் எழுதியிருக்கார் கிராவிடேஷன்லாம் வந்து பூமிக்கிட்டதான் பூமிக்கிட்ட இருக்குது எல்லாத்தையும் இது இழுக்கிறது அப்படின்னு ஒருத்தர் எழுதியிருக்கார் இப்படி நிறைய புஸ்தகங்கள்லாம் தான் இருக்குது ஆக சேஷ ரூபமாகவும் இந்த பூமியை தாங்கி தத்துவம் அதுக்கு தரணிதரஹா அப்படின்னு பேர் எல்லாம் நினைக்கிறது ஈஸ்வர விபூதியெல்லாம் நினைக்கிறது இந்த கண்டதெல்லாம் நினச்சி மனசை பொல்யூட் பண்ணிக்காமல் இந்த மாதிரி விபூதியெல்லாம் நினச்சி நினச்சி மனசை சுத்தப்படுத்திக்கிறது அதுதான் தத்துவம் இதெல்லாம் நினைக்கிறபோது நம்மளாம் எம்மாத்தம் அப்படின்னு தோணும் அந்த வைராக்கியமும் வரணுங்கிறதுக்காக தான் இதெல்லாம் உபதேசிக்கிறது ரொம்ப அளவுக்கு மீறி உலகத்தில் பற்று வச்சு துக்கப்படக்கூடாதுங்கிறதுக்காக தான் சுப்பிரசாத பிரசன்னாத்மா விஸ்வ திருக் ஜனு நசவி சாஜர்நோர சுப்பிரசாதக்கு அர்த்தம் பார்க்கலாம் சோபனப்பீசு மோட்சப்பதாதிரல் அனுகிரகம் பண்ணுறவர்னு சொல்கிறார் ரொம்ப பிரசன்னமாக இருந்து எல்லோரையும் பிளஸ் பண்ணுறாருன்னு அர்த்தம் தனக்கு துக்கம் கொடுக்குறவனை கூட பிளஸ் பண்ணுறார் பகவான் அதனால தான் அவர் பகவான் நம்மளை மாதிரி பார்ஷியாலிட்டி பார்த்துட்டா இருப்பார் ஆகையினால அவர் என்ன சோபனா பிரசாதா சோபனஹா எஸ் ஏ அபகாரவதாமபி இன்னா செய்தார்க்கும் இனியவே செய்யாக்கால் என்ன பயத்ததோ சால்வு இது பகவத்குணம் இந்த குணம் நமக்கும் வரணும்னு சொல்லுவோம் நமக்கு கெடுதல் செய்கிறவனுக்கும் நல்லது நினைக்கணுங்கிற குணம் பகவத்குணம் அதுதான் இங்கே சொல்கிறார் சோபன சோபனஹா பிரசாதஹா பிரசாதான்னா நான் அர்த்தம் ஒன்றும் மனசை பாதிக்காது அவருக்கும் நல்லது பண்ணுவோம் அவன் எனக்கு கெடுதல் பண்ணானே அதுக்கு நான் பண்ண முடியும் பண்ணுவேன்னா நான் ஒரு நாளும் பண்ண மாட்டேன் அப்படி இல்லைனா நினைக்கிறதில்ல பகைவனுக்கும் அருள்வாய் நன்னெஞ்சு எஸ்ய அபகாரவதாமப்பி அது மாத்திரம் இல்லை நாஸ்திகன் கூட இல்லை நான் தெரியாமல் பண்ணிவிட்டேன்னு சொன்னால் உடனே அனுகிரம் பண்ண மாட்டாரான்னு கீதையிலே பார்க்குறோம் க்ஷிப்ரம் பவதி தர்மாத்மா அபிச்சேத் சுதுராச்சாரா பஜத்தை மாம் அனன்யபாக் இல்லை நிறைய முதல்ல பகவான் இல்லை அது இல்லைன்னு நாஸ்திகமாக பேசின்னு இருக்கேன் அக்கரமெல்லாம் பண்ணுறான் அப்புறம் கொஞ்சம் நாள் கழித்து ஏதோ ரத்தம் சுண்டினவர் ஏதோ நமக்கு மேலே சக்தி இருக்குதுன்னு நம்பி கடவுளை சரணாகதி பண்ணுறான் அப்போ அவனுக்கு இத்தனை நாளாக அவன் அக்கிரமம் அதுக்கு தண்டனை கொடுக்கணும்னு நினைக்கிறாரான் நான் இந்த இதையே அந்த கர்மத்தையே வைத்து கொண்டு அந்த பாப கர்மாக்களுக்கெல்லாம் விடுதலை கொடுத்து அனுகிரகம் அர்த்தம் எஸ் ஏ அபகாரம் பண்ணுறவனுக்கும் கூட அபகாரம் பண்ணுறவனுக்கே அனுகிரகம் உபகாரம் பண்ணுறவனுக்கு கேட்கணுமா என்னன்னு அர்த்தம் ஒழுங்காக தர்மமாக வாழ்கிறவனுக்கு அனுகிரகம் பண்ணுறதை பற்றி தப்பு பண்ணுறவனையே மன்னித்து அவனுக்கு அருள் புரிகிறார் என்றால் நன்றாக முறையாக வாழ்பவருக்கு அவனுடைய அருள் குறைவில்லாமல் கிடைக்குமா கிடைக்குமா கிடைக்காத கேட்டால் நிச்சயமாக அர்த்தம் அதுக்கு சொல்கிறார் சிசுபால ஆதீனாம் சிசுபாலன் முதலானவர்கள் அவர்களுக்கெல்லாம் சொல்லப்பட்டிருக்கு மோக்ஷப் பிரதாத்வாத் மோக்ஷத்தை நன்றாக கொடுத்திருக்கிறார் சிசுபாலன் போன்றவர்களுக்கெல்லாம் மோட்சம்னா என்ன அடுத்த ஜென்மாவில் நல்ல சரீரத்தை கொடுத்து ஞானத்தை கொடுத்து மோட்சம் கொடுத்தாருன்னு அர்த்தம் அப்போவே மோட்சத்தை கொடுத்துட்டாருன்னா அப்போ வந்து சாஸ்திரத்தோடு இதுக்கெல்லாம் வராது மோட்சம் கொடுக்குறாருனா என்ன அர்த்தம் எப்படியாவது கொடுத்துருவார் தப்பு பண்ணினா கூட அவனுக்கு பக்குவத்தை கொடுத்து எப்படியோ அனுகிரகம் பண்ணுறாருன்னு அர்த்தம் மோக் பிரதாத்ருத்வாத் மோட்சத்தை நன்கு வழங்குவதால் அவர் சுப்பிரசாதா சுப்பிரசாதா அடுத்த பிரசன்னஷித்த அந்த அசிதி பிரசாரஸ்வா பிரசன்னஸ்வாவ அவசா பிரசன்னத்மாவுக்கு அர்த்தம் சொல்கிறார் ஒன்று ரெண்டு மூணு நாலு நாலு அர்த்தம் சொல்கிறார் ரஜஸ்தமோபம் आत्मा அந்த கரணம் அஸ்ய எல்லாம் ஞானிக்கும் பகவானுக்கும் ஒன்றா இருக்கிற மாதிரியே சொல்கிறார் அதாவது ரஜோகுணத்தினாலேயும் தமோ குணத்தினாலேயும் மாஷடையாத மனமுள்ளவன் எவனோ அவன் பிரசன்னாத்மா படபடப்பு சோம்பேறித்தனம் மந்தபுத்தி இதெல்லாம் இல்லாமல் தெளிவான மனநிலையோடு இருக்கிறவனுக்கு பெயர் பிரசன்னாத்மா ஆத்மானா இந்த இடத்துல மனசுங்கிற அந்த அசிய அகலுஷித்த ஆத்மா ரஜஸ்தமோபம் அக்கலுஷ ஆத்மா அஸ் இம அந்த அதனால் பிரசன்ன அப்புறம் கருணாத் கருணாதாவது வா ஆரம்னா ஈரம் கருணாதம்னா என்ன கருணையோடு கூடின ந நெஞ்சில் வந்து ஒரே அன்பு ததும்புகிறது கருணைங்கிற ஈரகுணமுடைய உடையவனாக இருப்பதால் என்று சொல்லலாம் ஸ்வபாவத்வாத்வா இறைவன் கருணையே வடிவடுத்தவன் ஈரமுள்ள நெஞ்சினன் அப்படின்னு அர்த்தம் எத்வா பிரசன்னஸ்வபாவகா காருணிகா அதே தான் சொல்கிறார் கருணையோட அப்படின்னு அர்த்தம் பண்ணலாம் இந்த மாதிரி ப்ரசென்டேஷன் பண்ணலாங்கிறார் ஒரே அர்த்தந்தான் இப்படியும் சொல்லலாம் காரணிகஹா கருணையே வடிவானவன் அன்பே வடிவானவன் அர்த்தம் அப்புறம் இன்னொரு அர்த்தம் என்னென்னா மனிதனுக்கு வாழ்க்கையில் அடைய வேண்டியதெல்லாம் அடைஞ்சுட்டால் ஒரே சந்தோஷம்தான் அதனால் அவன் பகவான் எப்பவும் என்னென்னா எப்பவும் எல் ஆனந்தமூர்த்தி அவன் அவாப்த சர்வ காமத்வாத்வா சர்வகாமம்னா என்ன அர்த்தம் எல்லாவற்றையும் எல்லாம் அவரோட தான் உலகத்தில் நம்ம தான் வந்து ஒரு பெரிய பங்களாவை கட்டின்ட்டு இது என்னோடதுங்கிறோம் பகவான் வந்து எந்த பங்களாவை கட்ட போகிறார் ஹோல் பிரபஞ்சமே யூனிவர்ஸே அவரோடதுன்னா அவர் என்னத்தை கட்டுறது நம்ம பங்களாவே அவரு தான் நம்ம பங்களா நம்ம செக்யூரிட்டி நம்ம உடம்புலேருந்து எல்லாமே அவரு தான் அப்படி இருக்கிற போது ஆக அவாப்த காம அது மாதிரி அவரோட சேர்த்துட்டால் நம்மளுக்கு வம்பே இல்லை அவாப்த சர்வ காமத்வாத்வா சர்வ ஆனந்தம்னு அர்த்தம் அனைத்து புல நின்பங்களையும் ஒரு சேர அடைந்தவன் அப்படின்னா என்ன அர்த்தம்னா புல நின்பங்களே வேண்டாம் ஆனால் ஆனந்த ஸ்வரூபம்னு அர்த்தம் எல்லாத்து எல்லாம் நமக்கு வந்து கொஞ்சம் கூடிகிட்டே போகிறதுன்னு வச்சுக்கோங்களேன் கூடிகிட்டே போக போ தொந்தரவு ஜாஸ்தியாக சுகம் பணம் நிறைய சேர்ந்துட்டே போகிறதுன்னு வச்சுக்கோங்கலே சந்தோஷமாக துக்கமாக யாருக்குன்னு கேள்வி வரும் அது வேறு அதுக்கு வேறு இது இருக்குது பணம் சேர்ந்துட்டே போற பணம் செலவாக செலவாகத்தான் சந்தோஷமாக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் எல்லாம் வச்சுட்டே இருந்ததுன்னு வச்சுக்கோங்கலே அதுவே பெரிய தலைவலி எல்லாத்தையும் வச்சுட்டு அது ஒரு என்ன இந்த பாடியை செக்யூர் பண்ணிக்கணுங்கிறவனுக்கு தான் இந்த ப்ராப்ளம் இது எப்படி போனால் நமக்கு என்னன்னு நினைக்கிறவனுக்கு என்ன பண்ணுறது அதுதான் அவாப்த சர்வகாமத்வாத்வா சிம்பிளாக சொல்லம்னா நித்திய ஆனந்த சுவாத்மா ராமம் முதித்த வதனம் எப்போ மனசில் ஆனந்தமாக இருக்கான் எதுவுமே எதுவுமே இல்லாமல் என்ன கசிய சுகம் நான் கரோத்தி விராக பற்றற்றவனுக்கு இன்பம் இல்லாமல் எங்கே போகும்னர் ஏன்னா அறிவுபூர்வமாக அனுகிரகபூர்வமாக அந்த பற்று நீங்கிவிட்டதென்றால் மனசில் இருக்கிற சந்தோஷத்தை வர்ணிக்கவா முடியும் அதனால் அதனால் எப்பவும் சர்வதா பிரசன்னா எப்பவும் பிரசன்னமாக இருக்கார் அவர் சுப்பிரசாதா பிரசன்ன ஆத்மா ஆகா பிரசன்ன ஆத்மாங்கிறதுக்கு என்ன அர்த்தமெல்லாம் இருக்குது ரஜோகுணம் தமோகுணம் இல்லை சத்தப்பிரதானஹா அப்புறம் கருணா கருண கருணைங்கிற ஒரு ஈர குணம் இருக்குது அப்புறம் கருணா மூர்த்தியாக இருக்கா அது அதே தான் ரெ ரெண்டு மீனிங் ரெண்டும் ஒரே மீனிங் தான் ஆனால் இங்கே என்ன சொல்கிறார் கருணா ஆர்திர சுவாவங்கிறார் எப்படி சர்க்கரைக்கு இனிப்புங்கிறது ரொம்ப ஸ்வாவமோ அது மாதிரி இறைவனுக்கு அன்பு கருணை என்பது இயல்பு இல்லாட்டி என்னதுன்னா பிரசன்ன ஸ்வபாவகா எப்போவும் அன்பே வழிபடுத்தவராக இருக்கிறார் அது ரெண்டும் ஒரே அர்த்தத்தில்லாம் இருக்குது ஆனந்தமாக இருக்கிறதுனால ஒன்றும் யாரை பார்த்தும் பொறாமையும் இல்லை கர்வமும் இல்லை அப்படி ஆனந்தமாக இருக்கார் அதனால் பிரசன்னமாக இருக்கார் எல்லாத்துக்கும் காரணம் என்னென்னா உள்ள அறிவும் அறிவினால் ஏற்பட்ட மாற்றமும் தான் இதெல்லாம் பகவத்குணம் இந்த குணம் வந்துவிட்டால் நாமளும் பகவான் தான் பர்ஃபெக்ட் மேன் ஈஸ் GOD. இம்பெர்ஃபெக்ட் God ஈஸ் மேன்னு சொல்கிறாங்க இல்லையா அதனால் இவனுக்கும் வந்து இந்த இது இருக்குது சைக்காலஜியெல்லாம் பார்த்தா தெரியும் இதெல்லாம் சைக்காலஜியிலலாம் சில விஷயங்கள்லாம் அப்படி சொல்கிறாங்க ஏன்னா நனவு தமிழில் அதை ஏதோ போட்டிருக்காங்க பார்த்து மேல் மனம் ஆழ்மனம் நடுவில் ஒரு மனசு இருக்குங்கிறாங்க அதாவது பொதுவாக மேல்மன நடுமன ஆழ்மனம் நான் சொல்லுவேன் ஃபிசிக்கல் கம்ஃபர்ட்ஸ் எல்லாம் கொடுத்துட்டா மேல்மன நிறைவாகும் இமோஷனல் கம்ஃபர்ட்ஸ் எல்லாம் கொடுத்துட்டா நடுமனசு நிறைவாகிடும் ஃபிலசாஃபிக்கல் கொஸ்டின்ஸுக்கெல்லாம் விட கிடச்சுட்டா ஆழமான மனசு நிறைவாகிடும் அப்படி சொல்கிற வழக்கம் உண்டு நான் சொல்கிறது இது வேறு விதமானது இது வந்து இது எப்படின்னு கேட்டால் மேலே வந்து சோசியல் கல்ச்சர் இதெல்லாம் மெயின்டெயின் பண்ணணும்னு மனசு சொல்லின்னு இருக்குமா ஆழமான மனது இஷ்டத்துக்கு எல்லாம் அனுபவி சாஸ்திரமாவது மண்ணாவது எங்க அப்படின்னு ஆழமான மனசு சொல்லுவான் இது ஒரு சைக்காலஜி இதுக்கு ரெண்டும் கெட்டானா ஒன்று இருக்குங்கிறாங்க அப்புறம் சொல்கிறேன் இதை பற்றி அதாவது யாரும் ஃப்ராய்டா அவரோட இதில் இருக்குங்கிறாங்க இதை பற்றி அதாவது இந்த கல்ச்சர் மெயின்டெயின் பண்ணணும் ஒழுக்கமாக இருக்கணும் நேர்மையாக இருக்கணும் போய் பேசக்கூடாது அப்படின்னு சொல்கிறதெல்லாம் மேல் மனஸ் சமூகத்துக்கு பயந்து பொது பொறுப்பாக இருக்கணும்னு நினைக்கிறது ஆனால் ஆழமான மனசில் சமூகமாவது ஒன்றாவது நாளைக்கு செத்தாக எவனால் வரவா போகிறான் அப்படி அதனால்தான் நான் சொல்கிறேன் என்ன கச்ச கல்ச்சரே அதுக்கு தான் இருக்குது சாகரபோது உனக்கு ஒன்றும் கூட வராதுங்கிறது தான் கல்ச்சரே சொல்கிறேன் நான் இவனுக்கு என்னென்னா காவோ பீவோ மஜாக்கரோ அது நமக்குள்ளேயே பர்சனாலிட்டி ப்ராப்ளம் இந்த பர்சனாலிட்டி ப்ராப்ளத்தை தான் ஹேண்டில் பண்ணணும் அது அதுக்கு தான் நம்ம என்ன பண்ணணும் எது நிற்கும் இங்கே தான் விவேகம் நிறைய வேணும் அப்போ வந்து நடுமனத்தில் இருக்கிற அந்த ஆளை கொல்லணும் யாரே அந்த ஆழமான மனசில் ஒருத்தன் உட்காந்துருக்கானே எப்படி வேணாலும் நடந்துக்கலாம் என்ன இது யார் என்ன சொல்ல போகிறா என்ன அப்படி தான் சொன்னால் என்ன ஆகிட போகுது இல்லை ஒரு லெவலுக்கு மேலே போயாச்சினா அவ்வளோ தான் ஒன்றும் கண்ட்ரோல்லாம் பண்ண முடியாது எப்படி வேணாலும் வாய்க்கு வந்ததை பேசுவான் நினச்சதெல்லாம் பண்ணுவான் அதுக்கே ஒரு ரிலீஜன் பேர் விச்சுவிட்டான் எப்படி வேணாலும் இருக்கலாம் அப்படிங்கிறதே ஒரு ரிலீஜனுங்கிறான் சில பேர் இருக்கட்டும் பரவாயில்ல ஆக இந்த என்னதுக்கு பிரசன்னாத்மா சுப்பிரசாதா பிரசன்னாத்மனே நமஹா அப்படி சொல்கிற போது இத்தனை அர்த்தம் இருக்குது ஆக சத்வகுண பிரதானனாகவும் கருணையே வடிவானவனாகவும் ஆனந்தமே வடிவானவனாகவும் இருப்பவர் ஆகையினால் அவருக்கு பேர் பிரசன்னாத்மா அடுத்தது விஸ்வதற்கு விஸ்வம் திருஷ்ணோதி இஸ்வதற்கு ஜிதிருஷா பிராகல்பியே விஸ்வம் திருஷ் விஸ்வத்திற்குங்கிறதுக்கு அர்த்தம் விஸ்வம் தரதி இது விஸ்வத்திற்கு சொல்லிவிடலாம் ஆனால் ஆச்சாரியர் அப்படி சொல்லலை நிறைய விஸ்வதற்கு ஜிதுஷா பிராகல்பியே பாடம் சொல்கிறார் ஜிதிரஷா பிராகல்பியே தேஜ சப்தத்துக்கு அப்படி சொல்லுவோம் பிராகல்பியம்னா டாமினேஷன் அர்த்தம் மேலோங்கிறதுன்னு அர்த்தம் ஓவர் பவர் இப்படிலாம் சொல்கிறோம் இல்லையா அந்த அர்த்தம் அதாவது இந்த பிரபஞ்சத்தை தாங்கிறதுல மேலோங்கி இருப்பவர் இப்போ என்ன எங்கள் அப்பா அம்மா தாங்குகிறா தாத்தா பாட்டி தாங்குறா சொசைட்டி தாங்கிறதுன்னா உண்மையிலே எல்லாத்தையும் அத்தனையும் உயர்ந்த நிலையில் தாங்குகிறவர் யாருன்னா விஸ்வம் விஷ்ணூர் விஷட்காராக முதலியே படிச்சுருக்கோம் ஆக இதனால் விஸ்வதற்கு விஸ்வம் திருஷ்ணோதி இதெல்லாம் தாது பாட்டமெல்லாம் தனியாக படிக்கணும் ஆக விஸ்வம் திருஷ்ணோதி விஸ்வதற்கு திதருஷா பிராகல்பியே அப்படின்னு தாது பாடம் சொல்கிறார் சுருக்கமாக சொன்னால் என்னென்ன பிரபஞ்சத்தை தாங்குறார்னு அர்த்தம் எல்லாற்றுக்கும் மேலாக தாங்குகிறார்னு அர்த்தம் அதனால தான் திருஷ்ணோத்தின்னு போட்டார் இவர் அதுக்கு நிறைய விளக்கம் சொல்லுவார் ஹாரி அனுகிரகம் அப்படி சிசுபலாபிரசன்ன அவாப் கர்வகாத் காம அக்ஷுதாத் மனோசி ஜீதாணும் ஜிதிரீஷா ஷால்பே க்விப் ஜனியது அபிவதி அறிவாம்பு ஆளுமை தன்மையாலும் மேலோங்கி இருப்பவர் அப்படிங்கிற குறி ஆசிரியா க்விப்ப ஆஹ இம்மா ஜகத்தி இது விஷ்வம் ஷ்ணோதி அபிபவிம் சம பிராகல்பியம் பர அபிபவன சாமர்த்தியமிதி கீதா பாஷ்ய டீக்காயாம் வியாக்கிய தவாத் இவர் கீதா பாஷ்யத்துக்கு ஒரு டீக்கா பண்ணியிருக்காருன்னு இதுலேருந்து தெரியுது யார் தாரக பிரம்மானந்தா இப்படி தான் புஸ்தகம் கிடைக்கும் இப்படி ஒரு புஸ்தகம் இருக்குதுன்னு இதிலேருந்து தெரியுது இந்த விஷ்ணு சஹசிரநாமத்துக்கு தாரக பிரம்மானந்தா விவருத்தி எழுதியிருக்கார் அவரே என்ன சொல்கிறார் பிராகல்பிய சப்தத்துக்கு பரா பர அபிபவன சாமர்த்தியம் டாமினேட்டிங்னு அர்த்தம் இன்னொருத்தரை மேலோங்கி போகிறது இது கீதா பாஷ்ய டீக்காயாம் வியாக்கியா துவாத் அங்கேயே சொல்லிவிட்டேங்கிறார் அது வியாக்கியானம் பண்ணியிருக்கேங்கிறார் ஏன்னா தேஜஸ் தேஜஸ்வினாம் அகம் அப்படின்னு இருக்குது கீதையில் அங்கே தேஜஸ் சப்தத்துக்கு பிராகல்பியம்னு அர்த்தம் அதுக்கு வியாக்கியானம் பண்ணியிருக்கலாம் அதிலேருந்து இருக்குங்கிறார் இதுலேருந்து இப்படி தான் நம்ம கண்டுபிடிப்போம் ஓ கீதா பாஷ்யத்துக்கு தாரக பிரம்மானந்தாவோட ஒரு டீக்கா இருக்குது அது எங்கே இருக்குது தேடும் சரி இனி விஸ்வபுக்கு விஸ்வம் புங்கே புனக்தி பாலயத்தீ திவா आ, विश्वं भुंते एको விஷ்வூக் விஷ் புங் ஏகோ விஷ்ணுமூத்தம் ப்ரக் பூத்தன் அனைகஷா திரீலோக்கன் வபியூத்தமா விஷ்வா விஷ் நம் உலகத்தை அனுபவிப்பவர் பிரபஞ்சத்தை அனுபவிக்கிறார் என்ன அர்த்தம்னா ஜெக்னங்கள்லாம் பூஜை பண்ணுறான் இந்த பூஜையை அனுபவிக்கிறாருன்னு ஒரு இது அர்த்தம் இருக்குது போக்தாரம் யஜ்ய தபசாம் சர்வலோக மகேஸ்வரம் சுகிருதம் சர்வபூதம் மாம் ஞாத்வா மாம் சாந்தி மிருச்சதி கீதையில் சொல்கிறார் அப்போ அந்த அஞ்சாவது அத்தியாயத்தில் கடைசி ஸ்லோகம் போக்தாரம் யஜத தபசாம் யஜ்ஞ தபஸ்ஸெல்லாம் நம்ம என்ன பண்ணுறோம் நாராயணா ஏத்தி சமர்ப்பயாமி அவர் அனுபவிக்கிற மாதிரி அவருக்கு இதெல்லாமல் அனுபவிக்கணும் ஆகா இந்த பிரபஞ்சம் இருந்தாலும் சரி அவருக்கு தான் இந்திரியங்களே இல்லைங்கிற போது அவர் எதை வச்சுன்னு அனுபவிப்பார் இப்படிலாம் கேள்வி வருமே அதனால் ஒரு இது ஆட்டிடியூட் அவ்வளோதான் இறைவனே இந்த உலகத்தை நுகர்கிறார் உயிர்கள் வடிவில் நுகர்கிறார் மாயா சக்தியினால் நுகர்பவர் போல காணப்படுகிறார் அப்படிலாம் சொல்லலாம் இங்கே என்ன சொல்கிறார் விஸ்வம் புங்கே புனக்தி புனக்தின்னா என்ன அர்த்தம் அனுபவி சாப் அனுபவிக்கிறார்னு அர்த்தம் பாலயத்தி இத்தி வா इ प्रपंच पागा विश्व भूत अनुवक्रार अना विश्वते पागाक प्रपंच रक्षिक अभी अर्थ पड़े விஸ்வம் கிருஷ்ணம் ஜகத் புங்தே சம்ஹரதி பிரளய காலே இது புனக் புங்னா சம்ஹார காலத்தில் அத்தனையும் சாப்பிட்டுடுறாராம் அனுபவிக்கிறார்னா இருக்கிற போது அனுபவிக்கிறது இல்லை சம்ஹார காலத்தில் அத்தனையும் விழுஞ்சி விடுறாருங்கிற அர்த்தத்தில் சொல்கிறார் பிரளய காலே இது புனக் பாலயத்தி ஸ்திதி காலேயிவா பூஜேகே பாலன அபார கர்மண கிவிதி இதெல்லாம் கிராமர் नाम விஸ்வபுங் நாம திவிதா நிர்வக்தி அத்தி பாலயத்தீ இலே ग्रामर கிராமர் நிறைய விளக்கமெல்லாம் சொல்கிறார் இது வியாக்கரணத்துக்காக படிக்கணும்னா ரொம்ப நல்லாயிருக்கும் விஸ்வம் புங்கே भुनक्ति பாலயத்தீ इतिवा விஸ்வபுக் அடுத்தது என்னது விஷ்வீ விபவே நம படிப்போம் விவிதம் பீதி நம் விபு மந்திரவாத் விபுங்கிற பதத்தம் என்ன என்ன விவிதம் பீதி பலவிதமாக தன்னை காட்டிக்கொள்ளுகிறார் தங்கம் வந்து தன் பலவிதமான ஆபரணங்களாக தன்னை காட்டிக்கொள்வதை போல அதான் இங்கே என்ன சொல்கிறார் ஹிரண்ய கர்ப்பாதி ரூபேண ஹிரண்ய கர்ப்பாதி ரூபேணா சமஷ்டி சூக்ம சரீரம் முதலானங்கிறார் ஏன்னா சமஷ்டி காரண சரீரத்தில் சிருஷ்டி கிடையாது எல்லாம் ஒடுங்கி இருக்கிறது அதனால் ஹிரண்ய ரூபேண ஆக சூக்ம பிரபஞ்சம் சூக்ம பிரபஞ்சம் முதலான ஸ்து அப்படின்னா என்ன அர்த்தம் ஸ்தூல பிரபஞ்சம் ஸ்தூல பிரபஞ்சத்தில் இருக்கிற எல்லாமே எல்லாம் டோட்டல் மைண்டில் இருந்து ஸ்டார்ட் ஆறுதுன்னா டோட்டல் மைண்ட்லேருந்து ஸ்டார்ட் ஆகி இவ்வளவுமாக இருக்குது அப்படிங்கிற அர்த்தத்தில் சொல்கிறேன் ஏன்னா மாயா அனாதி அதனால் அது சொல்ல முடியாது ஏன்னால் வந்து அது பவத்தின்னு சொல்ல முடியாது ஆக மாயையிலருந்து தான் தோற்றம் வர்றது மாயனால் காரண சரீரத்தை சொல்கிறேன் காரணப்பிரபஞ்சம் காரணப்பிரபஞ்சத்துலேருந்து தான் காரிய பிரபஞ்சம் உண்டாருது முதல்ல சூக்ம காரிய பிரபஞ்சம் அப்புறம் ஸ்தூல காரிய பிரபஞ்சம் அது மாதிரி இத்தனையுமா ஆயிருக்கார்னு அர்த்தம் விண்ணாகி மண்ணாகி இத்தனையும் வேறாகி கண்ணார் அமுதமுமாய் நின்றான் அப்படின்னு பாடுற மாதிரி இத்தனையுமே ஆயிருக்கார் ஒரு மண்ணு பசிஞ்சு வச்சிருக்கிறது இத்தனை பாத்திரமாக மாறுற மாதிரி ஒரு நூல் கண் நூல் பண்டில் வந்து இவ்வளோ ட்ரெஸ்ஸாக மாறுற மாதிரி ஆஹ ஒரு துறை இத்தனையுமா நானா ரூபா பவந்தி அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறார் நித்தியம் விபும் அப்படின்னு முண்டகோபனிஷத்தை கோட் பண்ணுறார் நித்தியம் விபும் சர்வகதம் சுசூக்மம் விவிதம் பவதி இது விபு இ மந்திரவர்ணாத் என்று உபனிஷத்தில் சொல்லப்பட்டிருக்கிறதுனால தொடர்ந்து அடுத்த வகுப்பில் படிப்போம் ஆக நாமாக்கள்லாம் பார்த்துருக்கோம் இந்த தடவை எத்தனை நாமாக்கள் பார்த்துருக்கோம் நியாயகா பார்த்தோம் நியாய ஏற்கனவே பார்த்தது நேதா சமீரனகா சஹசிரமோர்தா ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒம்பது பத்து பதினொன்று பன்னெண்டு பதிமூணு பதினாலு பதினஞ்சு பதினாறு பதினேழு பதினெட்டு பத்தொம்பது நாமாக்களுக்கு அர்த்தம் பார்த்துருக்கோம் அடுத்த வகுப்பில் தொடர்ந்து படிப்போம் விஷ்ணு ஜிஷ்ணு மகாவிஷ்ணு பிரபவிஷ்ணு மகேஸ்வரம் அனைகைத்தியம் நமா புருஷோத்தமம் நமோஸ்வநன்ய சகசிரமூர்த்தே சிரோருபா சகசிரே புருஷா சகசிரோட்டியுணே நமவிந்தனீர் சூமாராஜி